தொள்ளி அவர்கள் கூறியதாகும் நபிசுலாஹு அலிக் வசலம் அவர்கள் கன்னி பெண்களையும் மாதவிடாய் உள்ள பெண்களையும் தொழும் திடலுக்கு புறப்பட செய்யும்படி எங்களை ஏவினார்கள் மாதவிடாயுள்ள பெண்கள் தொழுமிடத்தை விட்டும் விலகியிருப்பார்கள்